நமது நற்றினை வானொலியின் பொது அறிவு குவியல் வணக்கம் செப்டம்பர் இருபத்தி இரண்டு இரண்டாயிரத்தி நற்றினையின் பொது அறிவு குவியலுக்காக மங்களூரிலிருந்து ஸ்ரீதர் நேற்று கேட்கப்பட்ட கேள்விகளுக்கான பதில்கள் ஒன்று நேரு டிராஃபி படகு பந்தயத்தின் அறுபத்தி பதிப்பு கேரள மாநிலத்தில் நடத்தப்பட இரண்டு கவுரவக் கொலைகள் மற்றும் கும்பல் கொலை ஆகியவற்றை கட்டுப்படுத்த ராஜஸ்தான் மாநில சட்டமன்றம் மசோதாக்களை நிறைவேற்றியுள்ளது மூன்று ஹீரோஷிமா குண்டுவெடிப்பு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆண்டில் நடத்தப்பட்டது இனி இன்றைய நற்றினை பொது அறிவு கேள்விகள் ஒன்று அமெரிக்க அதிபர் டொனால்டு டிரம்ப் எந்த நாட்டின் அரசாங்க சொத்துக்களை முடக்க உத்தரவிட்டார் இரண்டு இந்திய உண்ணும் பாம்பு சமீபத்தில் எந்த மாநிலத்தில் காணப்பட்டது மூன்று இ காமர்ஸ் குறித்த வரைவு வழிகாட்டுதல்களை சமீபத்தில் எந்த துறை வெளியிட்டது மீண்டும் சந்திப்போம் நன்றி